அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை உறவு நலம் என்கிற தலைப்பிலே இல்வாழ்க்கை அதிகாரத்திலுள்ள குரட்பாக்களை படிக்க தொடங்கி இருக்கிறோம் சற்று விரிவாகவே இதற்கு பொருள் சொல்லலாம் என்று கருதி குடும்ப வாழ்க்கையை பற்றி எல்லோருக்கும் ஒரு தெளிவான கருத்து இருக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் இல்லற வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன எல்லோருக்கும் தெரியணும் இப்போ ஏதோ கல்யாணம் பண்ணின்று வாழ்றாங்களே தவிர நம்முடைய தர்மப்படி குடும்பம்னா என்னன்னு தெரியணும் ஏன்னா இல்லத்திலிருந்து கடைபிடிக்கின்ற அறம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து குடும்பத்தில் வீட்டில் கொண்டு செய்ய வேண்டிய தர்மங்கள் இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்யூரிட்டிக்காக இல்லை ஒரு ஆணுக்கு பெண் பாதுகாப்பு பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை இது உடல் ரீதியான மனநல நீதியானதெல்லாம் கடந்து உயர்ந்த ஒரு நோக்கத்தை வச்சிருக்கு குடும்பம்ங்கிறது அதாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இமோஷனல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாத்தையும் தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காகத்தான் கிரஹஸ்தாஷ் ஆன்மீகத்துக்காகத்தான் இல்லற வாழ்க்கைங்கிறது நம்முடைய தர்மத்துல இருக்கு அதை திருக்குறளிலும் அழகா சொல்லுகிறது அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொல்லுகிறது குடும்பங்கிறது தர்மத்துக்காகத்தான்னு சொல்லியிருக்கு இதை இந்த இடத்துல சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் நானும் இதை கொஞ்சம் விரிவா சொல்றதுக்குன்னு முயற்சி எடுத்துட்டு இந்த ஒரு குரலைத்தான் இப்ப எடுத்திருக்கேன் இந்த குரல் எத்தனை நாளைக்கு செல்லும் என்று எனக்கு தெரியாது இந்த பத்து குரலுக்கும் விளக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல அங்கங்க நிறுத்திக் கொண்டே வருவேன் இல்லற வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன குடும்பங்கிற அமைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய கடமைகளும் பொறுப்புகளும் என்ன இல்லற வாழ்க்கையினுடைய சிறப்பு என்ன இதுதான் இது உடல் நலம் மனநலம் அறிவு நலம் எல்லாத்துக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த உறவு நலம் இதற்குள்ளே இருக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொன்னா கூட மிகையாகாது குடும்பம் என்பது சொல்றாங்களே நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இல்லையா அப்ப பல்கலைக்கழகமாக இருக்கிறது தான் குடும்பம் இந்த குடும்பத்தினுடைய அருமை பெருமைகளை புரிஞ்சு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருந்திருக்கிறது இப்பொழுது பொருளியல் புலநின்பத்தை மட்டும் பாதுகாப்பை மட்டும் கருத்திலே கொண்டு இந்த அறம் ஆன்மீகம் இவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிய குடும்ப வாழ்க்கையைத்தான் இப்பொழுது அதிகமாக பார்த்து வருகிறோம் கிராமங்களில் அப்படி இருக்கிறதாக தெரியவில்லை அங்கும் வந்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் இப்போ இந்த என்ன சொல்வது கேட்ஜெட்ஸ் தகவல் தொடர்பு வந்திருக்கோ அங்கே எல்லாமே கலாச்சார சிதைவுகள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்குது சில இடங்களில் கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன பெரும்பாலும் குறைந்து கொண்டு வருகின்றன என்பது உண்மை பொருளியலுக்கும் புல முக்கியத்துவம் கொடுத்து இந்த அருளியல் வாழ்க்கைக்கு அறையியல் வாழ்க்கைக்கு அரை பின் தள்ளப்படுகிறது அதனால தான் நிறைய மனமுறிவு விவாகரத்து மனமுறிவுங்கிறாங்க தமிழில் டைவர்ஸ் கேஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் ரொம்ப படிச்சு ரொம்ப பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கு படிப்பும் பணம் சம்பாதிக்கிறதும் ஏதோ கிராமத்துல இருந்தா அது கட்டுப்பாட்டுல இருக்கு ஆக இது சுதந்திரம்ங்கிற பேர்ல மன நோய்க்கான எல்லாம் விதைக்கிறார்கள் அப்புறம் மனநோய்க்கும் அது அதுக்கும் எல்லாம் சமாதானம் சொல்லிக் இப்படி நாம ஏதாவது சொன்னோன்னு வச்சுங்களேன் இவங்கெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் இவங்கெல்லாம் இன்னும் இன்னும் இப்போ நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்மளை தவறாக நினைக்கிறாங்க அதுக்காக நம்ம உண்மையை மறைக்க முடியாது அப்புறம் அவர்களுக்கே விவேகம் வயிற்றது எழுபது வயசு ஆகிடுது நான் அப்படி பண்ணியிருக்க அப்புறம் தவறாக நம்ம பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அதாவது கொஞ்சம் கூட கஷ்டத்தை அனுபவிக்க யாரும் தயாராயிருக்கும் ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் பொறுத்துக்கோயே கஷ்டப்படுவோமே அப்படின்னா ஒரு வாரம் இல்லை ஒரு மணி நேரம் என்னால பொறுத்துக்க முடியாது அப்படி உணர்ச்சி அதிகமா இருக்கு ஆனா அவர்களுக்கு வேற எங்கேயோ தோல்விகள் வரும்போது தாங்க முடியதில்லை அதுக்கே நான் ஒத்துக்கல இதுக்கு எப்படி ஒத்து ஆனா என்னைக்கா ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாழ்க்கையில ஒரு பெரிய அடி ஒழுகிற போது தாங்கிக் கொள்ள முடியறதில்லை தற்கொலையில முடிகிறது இதெல்லாம் நடைமுறை உண்மைகளைத்தான் பேசுகிறோம் ஆக பாரத தேசத்துல பண்டைய கல்வி திட்டத்துல இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருந்தது நம்முடைய கல்வி முறையை திட்டமிட்டு அழிச்சுட்டான் வெள்ளக்காரர்கள் அதற்கு இங்கும் பலர் துணை போனார்கள் திட்டமிட்டு அழித்த பிறகு தர்மத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சு போச்சு ஆனால் இந்த தேசத்துல ரிஷிகள் முனிவர்களுடைய தபுனால இன்னைக்கும் இந்த திருக்குறள் மாதிரி அறிவு வழியாக நம்மளால வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள முடிகிறது நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இந்த நிறைவு செய்கிறேன் என்பான் நல்லாற்றின் நின்ற துணை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவோம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்